நன்றே நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் விஜய் ஹரி நான் காரைக்குடியில் இருக்க அழகப்பா அகாடமி பள்ளியில் பத்தாம் வகுப்பு படிக்க போகிறேன் நான் இந்த நிகழ்ச்சியில் அறிஞர்கள் வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை பற்றி உங்களோட பகிர்ந்துட்டு வரேன் அந்த வகையில் இன்றைக்கி மார்கோனி அவர்களோட வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை பற்றி இன்றைக்கி பார்க்க போகிறோம் இங்கிலாந்து நாட்டு பேரரசி விக்டோரியாவுக்கு அறிவியல் முன்னேற்றத்தில் அக்கறை இருந்துச்சு இத்தாலி நாட்டு மார்கோனி மின்காந்த அலைகளை வானத்தில் பரப்பிட்டு மனுஷனோட பேச்சை வந்து ஒளிபரப்பும் கருவி ஒன்று க கண்டுபிடிச்சிருக்காரு கேள்விப்பட்ட உடனே தன்னோட அரண்மனையில் ஒரு ஒளிபரப்பும் நிலையம் வந்து அமைக்கணும்னு ஆசைப்பட்டார் பேரரசியோட ஆசையை நிறைவேற்றுவது நிறைவேற்றுவதற்கு அவர் ஒத்துக்கிட்டாரு வேலை மும்முரமாக நடந்துக்கிட்டு இருந்துச்சு மாலை வேலையில் பேரரசி அங்கே வந்தாங்க அவரை பார்த்த உடனே வேலை செய்கிறதெல்லாம் விட்டுட்டு அவர் அவர் கூட பேச ஆரம்பிச்சிட்டாரு ஆனால் அந்த மகாராணியும் என்ன பண்ணாங்கன்னா அவ ஒரு வேலைக்காரன் அப்படின்னு அவர் கூட பேச மறுத்துட்டாங்க இதனால் வருத்தமும் ஏமாற்றமும் அடைஞ்ச மார்கோணி அத்தோடு அந்த வேலையை கைவிட்டாங்க சில நாட்களுக்கு அப்புறம் தன்னோட உயர் அதிகாரிகள் மூலம் இந்த வேலை நின்று போனதுக்கான காரணத்தை கேட்டு அறிஞ்சிக்கிட்டாங்க மகாராணி இதனால் தன்னோட வருத்தத்தை மார்கோனிட்டு தெரிவிச்சிட்டும் அவரோட வேலையை வந்து தொடர்ந்து செய்கிறதுக்கும் வேண்டிக்கிட்டாங்க இதனால் பெருந்தன்மையுள்ள மார்கோனி கைவிடப்பட்ட அந்த வேலையை வந்து தொடர்ந்தாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றாம் ஆண்டில் வந்து நிலையங்களை அமைச்சிட்டு மார்கோனி மனுஷனோட பேச்சொலியை ஆங்கில நாட்டிலேருந்து ஐரோப்பாவுக்கு அனுப்பினார் சின்ன காலத்துக்குள்ள அவரோட குரல் ஆஸ்திரேலியா கண்டம் முழுவதும் இந்த நிகழ்ச்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எம் பதினெட்டாம் ஆண்டு நடந்தது நன்றி